ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமஹே நம இண மனோ அச்சைமோத்தியேஷ்ணர் ஆசையை எப்படி ஜெயிக்கிறது அதுக்கான உபாயத்தை இந்த ஸ்லோகத்திலேருந்து சொல்ல தொடங்கிறார் அர்ஜுனன் கேட்ட கேள்வி மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான் அதுக்கு காரணம் ஆசை தான் காரணம் ரஜோகுணத்திலேருந்து உற்பத்தியாகிற இந்த ஆசை கோபந்தான் விருப்பு விருப்பு தான்னு சொல்லிவிட்டார் அதனுடைய தன்மைகளையெல்லாம் வர்ணனை பண்ணினார் அதெல்லாம் பார்த்தோம் இப்போ என்ன சொல்கிறார் இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்ய அதிஷ்டானம் உச்சியத்தே இதனுடைய இருப்பிடம் எங்கேன்னு தெரிஞ்சால் அப்புறம் அதை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம் முதல்ல இந்திரியங்கள் அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி இது வழியாக உள்ள தகவல் போகிறது இல்லையா நம்ம ஆசைப்படணும்னா ஆசை மனசுலேருந்து வருகிறது ஆசைப்படுறதுக்கு விஷயங்கள் வெளியிலருந்து தானே போகிறது ஆக இந்திரியங்கள் வழியாக ஆசை உள்ளே நுழைகிறது தான் அப்புறம் மனசில் அதையே சிந்திக்கிறோம் புத்தி அதை அடையிறதுக்கான எண்ணுகிறது மனம் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே நினைக்கிறது இந்த இந்திரியங்கள் வழியாக பார்க்கப்படுற விஷயங்கள் கேட்கிற விஷயங்கள் அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்கணும் போல் இருக்குது அந்த பார்த்த காட்சியை திரும்ப பார்க்கணும் போல இருக்குது சுவைத்த உணவை மறுபடியும் மறுபடியும் சுவைக்கணும்னு தோன்றுகிறது இதெல்லாம் வந்து இந்திரியங்கள் வழியாக தான் உள்ளே மனசுக்கு அப்போ புத்தி அதை அடையிறதுக்கான திட்டங்களை எல்லாம் தீட்டுகிறது ஆகவே ஆசை இந்திரியங்கள் வழியாக மனதிற்கு சென்று பிறகு புத்தியால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது மனோ மனோபுத்திஹி அஸ்ய அதிஷ்டானம் உச்சத்தே இந்த மூன்று நாள் தான் இந்த உடம்பில் இருக்கிற உயிரானது ஜீவாத்மாவானது ஆசைக்கு அடிமைப்பட்டு தவறுகளை எல்லாம் செய்கிறது என்று அர்த்தம் பண்ணிக்கணும் ஏதைஹி விமோகயத் தியஷா ஏதைஹின்னா இந்த இந்திரியங்களை கொண்டும் மனசை கொண்டும் புத்தியக் கொண்டும் இந்த ஆசையானது ஜீவனை மயக்குகிறது விமோகயத்தி அறிவை பகுத்தறிவை மயக்கி எப்படியாவது சீக்கிரம் உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு பண்ணுகிறது பொறுமையாக கஷ்டப்பட்டு நிலைச்ச சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு விடாமல் அல்ப சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு சீக்கிரம் முயற்சியே எடுக்கும்படி பண்ணுறது ஏஷஹா விமோகயத்தி இந்த காமம் வந்து மயக்கம் அடைய செய்கிறது புத்தியை மயக்குகிறது ஞானம் ஆவருத்திய தேகினம் ஞானம் அப்படின்னா அறிவை ஆவருத்திய மறைத்து தேஹினம் தேஹினம்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை விமோகயத்தி மயக்குகிறது புத்தியில் இருக்கிற ஞானத்தை இந்த ஆசையானது மயக்குகிறதுன்னு இந்த ரெண்டாவது வரியில் சொல்லியிருக்கார் ஆக முதல் வரியில் இந்திரியங்கள் மனசு புத்தி இவைகளை இருப்பிடமாக கொண்டு ஆசை உள்ளே நுழைகிறது இதன் வழியாக என்ன பண்ணுகிறது என்றால் இந்த ஆசையானது இந்த ஜீவாத்மாவனிடம் பகுத்தறிவை மறைக்கிறது அப்படின்னு வர்ணனை பண்றார் நாம இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன உபாயத்தை கையாளணும்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் இந்திரியாணி மனோ புத்திஹி